இரண்டாம் ஆண்டு டென்மார்க் மக்கள் மாஸ்ட்ரிக்ட் உடன்பாட்டுக்கு எதிராக வாக்களித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு பூட்டானில் முதல் தடவையாக தொலைக்காட்சி அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தெலுங்கானா இந்தியாவின் மாநிலமாக அங்கீகரிக்கப்பட்டது இனி விண்வெளியில் காணலாம்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 ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு தாமஸ் ஹார்டி ஆங்கிலேய புதின எழுத்தாளர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு டென்மார்க் ஈழத்து திரைப்பட இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இளையராஜா இந்திய இசையமைப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நந்தன் நிலக்கணி இந்திய தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய திரைப்பட இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர்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 ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இத்தாலிய அரசியல்வாதி ராணுவ தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு தாவீது அடிகள் ஈழத்து தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ராஜ்கபூர் இந்திய நடிகர் இயக்குநர் தயாரிப்பாளர்